அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு திருவள்ளுவர் நட்ப பத்தின இலக்கணத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார் அதாவது ஒருத்தருக்கொருத்தர் பெரிய அளவில் புகழ்ந்து கொள்ளக்கூடாது ரெண்டு பேரையும் வேறு வேறாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இங்கே உபதேசம் பண்ணுகிறார் எங்கிட்ட இவருக்கு இருக்கிற அன்பை வளர்ந்து சொல்ல முடியாது நானும் அவருக்கு எவ்வளோ தூரம் அன்பை செலுத்துகிறேன்னு வார்த்தையால் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற அதை சிறப்பிச்சு சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அந்த நட்பு அல்பம் அந்த நட்பை குறைச்சி மதிப்பிட்றது ஆகிடும் ஆக ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கிறோம் என்பதை உரைப்பது கூட நட்பை குறைத்துவிடும் நட்பின் அழகை குறைத்துவிடும் என்பது தான் இங்கே கருத்து நட்பு புல் என்னும் புல் என்று சொல்லப்படும் அர்த்தம் இவர் எமக்கு இணையர் அப்படின்னா இந்த நண்பர் என்னிடம் இத்தகைய இவ்வளவு அன்பு உடையவர் அந்த நண்பருக்கு நான் இவ்வளவு தூரம் அன்புள்ளவன் அப்படின்னு புனையினும் ஒருவருக்கொருவர் உள்ளன்பு வெளிப்படுமாறு சிறப்பித்து சொல்லிக்கொண்டாலும் நட்பு அத்தகைய நட்பானது புல் என்னும் சிறப்பை இழந்துவிடும் அல்பமானதாக கருதப்படும் உயர்ந்த நட்பும் புகழ்ச்சியால் தேவையில்லாத புகழ்ச்சியால் வீழ்ச்சி வரும் இந்த ஐந்து பாடல்கள் அதாவது இந்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த குரட்பாக்களில் நட்பினுடைய இலக்கணம் நன்றாக நமக்கு உணர்த்தப்பட்டு அதாவது தன் நண்பனுக்கு நல்லது பண்ணிண்டு தான் நட்புக்கு சிறப்பு இதில் இருக்கிறது வெளியில் வாயு உபச்சாரங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற வாயால் சொல்லிக்கொண்டே இருந்தால் அது ஒரு அளவை மீறிவிடலாம் அதனால் நட்பு பாதிக்கப்படலாம் ஆகவே அமைதியாக நட்பு பூண வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நட்பை தாழ்த்தி விடக்கூடாது என்பதுதான் இங்கே கருத்து நேசரைக் காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல் அப்படிங்கிறபடி நண்பன் நேரில் இல்லாதபோது உள்ளங்கணிந்து அவன் உரிமையை சொல்லலாம் அதை கூட குறைத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இங்கே பெரியோர்களால் உரை செய்யப்பட்டிருக்கின்றன உள்ளூர் அமைந்த நட்பே சிறப்பானது நண்பர்களுக்குள்ள சிறிய வேறுபாடு கற்பித்து கொண்டாலும் அது நட்பிற்குரிய பெருமையை குலைத்துவிடும் என்று இங்கே உபதேசித்து அருள்கிறார் திருவள்ளுவெருமான் சக்கரவர்த்தி நயினார் என்கின்ற ஒரு பெரியவர் தன் நண்பனிடம் உள்ள நெருங்கிய தொடர்பை குறிப்பவன் தனக்குள்ள விருப்பத்தையும் தன் நண்பனுக்குள்ள விருப்பத்தையும் வேறுபடுத்தி உணர்பவன் ஆகின்றான் உண்மை நட்பு எந்த வகையான வேறுபாட்டினையும் அறியாததாகும் அவர்கள் நெஞ்சம் ஒன்றுபட்டு இருத்தலின் எண்ணங்களும் பொதுவாகவே இருக்கும் எனவே நான் அவன் என்று நண்பனை வேறுபடுத்தி கூறுவது உண்மை நட்புக்கு என்று விளக்கி சொல்லுகிறார் உண்மையான அன்புடையவர்கள் உள்ளன்புடையவர்கள் அது பற்றி வீண் பெருமை பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள் பெரியவர்களிடம் கொண்ட நட்புறவை சிலர் தனக்காக சில நன்மைகள் பெரும் பொருட்டு தாம் அவருக்கு மிக வேண்டப்பட்டவன் என்றவாறு புனைந்து உரைப்பார்கள் நேம் டிராப்பர்ஸ்னு உங்களுக்கெல்லாம் பேர் ஆங்கிலத்தில் இப்படி பேசுவது நட்பை கீழ்மைப்படுத்தவே செய்யும் ஆகவே நட்பை இணையர் இத்தன்மையர் என்று அளவுபடுத்தோமேயானால் நட்பு புண்மை தன்மை அதாவது புல்லிய தன்மை உடையதாக ஆகிவிடும் என்பதுதான் பொதுவான பொருள் இணையர் இவரமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேய